فهو لا شر فلا أشهد أن نفيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا امنا بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والقرطاب المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي يطوف بعمره ليلًا إلى المسجد الحرام إلى المسجد الأقصى الذي دارتنا حوله دارتنا حوله ليروا من آياتنا إنه هو السميع البصير النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم لا تشد الرحال إلا إلى ثلاثة مساجد المسجد الحرام ومسجد والمسجد الأقصى رواق البخار ومسلم أو كما قال النبی مصطفى صلى الله عليه وسلم امو لغای بڑیسة طرفالی تکولی رب العزت الله كئے اللہ, اللہ بظلوم الحمد للہ الحمد للہ امو لغا میرون آخر تکولی تکل دیتو درازا خاتم النبی نافا இவ்வுலகத்தில் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாவின் மக்களுக்கும் உண்டாவதாக இறைவனை கட்டளை மதிப்பில இல்லத்தில் சமூகம் தந்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே அவற்றை எல்லாம் எடுத்து நடத்துமாறு ரபுல் இஸ்ரத் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் அலகி வசல்லம் அவர்கள் எவையெல்லாம் செய்யக்கூடாது என்று தடை செய்திருக்கிறார்களோ விலக்கிருக்கிறார்களோ அராமாக்க இருக்கிறார்களோ அல்லாஹு நல்லே ரூ இருபத்தி ஐந்து நபிமானுடைய வரலாறு அல்லாஹ் சொல்லியிருக்கிறார் அன்பான சகோதரர்களே அல்லாஹின் நல்லே அதே போன்று அல்லாஹ் ஆண்டுக்கு மாறு செய்த அவனுடைய கட்டளை எல்லை மீறினையை பெற்றுக் கொண்ட ஆது கூட்டத்தை பற்றி கூட்டத்தை பற்றி ஐகா ஐகா வாசிகளை பற்றியும் அல்லாஹ் ஆண்டு கொள்ள இருக்கிறான் அதே போன்று அன்பான சகோதரர்களே ரப்பூர் இஸ் அல்லாஹ் ஒரு ஆண்டு அவனுக்கு மாறு செய்த அரசியல்வாதிகளை பற்றி அவனுக்கு மாறு செய்த ஆட்சியாளர்களை பற்றியும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் பற்றி சொல்லிருக்கிறான் மிருக இனத்தை பற்றி சொல்லியிருக்கிறான் தாவர இனத்தை பற்றி சொல்லியிருக்கிறான் பறவை இனத்தை பற்றி சொல்லியிருக்கிறான் சோனத்தை பற்றி சொல்லியிருக்கிறான் நரகத்தை பற்றி சொல்லியிருக்கிறான் தயாமத்தை பற்றி சொல்லிருக்கிறான் மௌத்துடைய வாழ்க்கை பற்றி ரபு தெளிவாக சொல்லியிருக்கிறார் வானம் பூமி நட்சத்திரம் கடல் மலை ஆறு இது அனைத்து பற்றி அல்லாஹ் ஆண்டு தெளிவாக நமக்கு சொல்லிருக்கிறார் இப்படிப்பட்ட அனைத்தும் சொல்லப்பட்ட இந்த ஆண்டு அல்லாஹ் சில புனித இடங்களை பற்றி சில புனித பூமிகளை பற்றியும் அல்லாஹ்ல சொல்லிருக்கிறார் அன்பான சகோதரர்களே அல்லாஹும் முன்னல் அடியார்களே அல்லா ஒரு ஆண்டு புனித இடங்களை பற்றி சொல்லிருக்கிறார் ஒன்று தான் பலஸ்தீனில் எடுக்கக்கூடிய என்று அழைக்கப்படக்கூடிய மஸ்தீல் அப்தா பள்ளி வாயிலை பற்றி அல்லாஹ் ஆண்டில் சொல்லியிருக்கிறார் அன்பான சகோதரர்களே அல்லாஹும் முன்னடிகார்களே நாம் எல்லாரும் இந்த பள்ளையுடைய பேரை கண்டிருப்போம் நம்மில் சிலர்கள் இந்த பள்ளியுடைய பெயரை கேள்விப்படாமலும் இருந்திருப்போம் நம்ம சிலர்கள் இந்த பள்ளி தோற்றத்தை நேரடியாக பார்த்திருப்போம் இன்னும் சிலர்கள் இந்த பள்ளி தோற்றத்தை இன்டர்நெட் மூலமாக அல்லது தொலைக்காட்சிகள் மூலமாக அல்லது பத்திரிகைகள் மூலமாக நாம் கண்டறிந்திருப்போம் அண்ணான சகோதரர்கள் அல்லாஹ் நல்ல பல நூற்றாண்டுகளாக பல தசாப்தங்களாக யூத தலைவர்களால் யூத மிருகங்களால் இந்த குதிர்பூமியில் பல போராட்டங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கிறார்கள் கற்பணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சொத்துகள் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது அன்பான சகோதரர்களே அல்லாஹ் உன்னார்களே இந்த யூதாராக்கள் ஏன் இந்த பூமியில் சூழ்ச்சி செய்கிறார்கள் இந்த மத்திருள் அக்காவை ஏன் கைப்பற்றுவதற்காக யூதர்கள் பல திட்டங்களை சீட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அன்பான சகோதரர்களை அல்லாஹுன்னு முஸ்லிம்களில் புனிதாவது என்று அழைக்கப்படக்கூடிய அன்பான சகோதரர்களை அல்லாஹு முன்னல் அடியார்களே எப்படி மக்காவை மதிக்கிறோமோ எப்படி மக்கா பூமியால மதிக்கிறோமோ எப்படி மதீனாவில் இதே போன்று மூணாவது மனிதர்களுடைய இஸ்லாமியர்களுடைய பள்ளி வாயில் இந்த குதிர்ப்பு அல்லாமியால் கண்ணியப்படுத்தப்பட்டே அல்லா புன்னே ஏன் சூழ்ச்சி செய்கிறார்கள் இந்த மத்திராவுக்கும் யூதர்களுக்கும் நிறுத்தக்கூடிய தொடர் பெண்ணா இந்த மத்தியும் இந்த குதிர்பூமிக்கும் முஸ்லிம்களுக்கும் உள்ள தொடர் ஏன் சூழ்ச்சி செய்கிறார்கள் என்ற விடயத்தை என்ன சொல்கிறது என்பதை முதலாவது வசனத்துல பூமிய அல்லாஹ் அபிவிருத்தி உள்ள பூமியாக பரத்தத்துள்ள பூமியாக அல்லாஹ் இருக்கிறான் அன்பான சகோதரர்களே அல்லா சின்ன அடியார்களே ஆச்சரியம் என்ன என்றா உலகத்துல அதிகமாக பரத்த செய்யப்பட்ட விளைச்சல்கள் வெளியாகக்கூடிய இடம் இருக்கும் என்றா இது மக்கள் அக்காவ இருக்கக்கூடிய பூமி அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளர்த்து அல்லாஹ் பரத்த செய்திருக்கிறான் அங்கே இருக்கக்கூடிய பல வகையில் அல்லாஹ் பரத்த செய்திருக்கிறான் அங்கே இருக்கக்கூடிய மரங்களில் அல்லாஹ் அன்போதர்களே அங்கே பரத செய்திருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களையும் அல்லா பரதத்தில் ஆக்கி வைத்திருக்கிறார் அன்பான சகோதரர்களே அல்லாஹ் நல்ல பெரும் பெரும் அறிவாளிகள் பெரும் பெரும் விஞ்ஞானிகள் பெரும் பெரும் அறிவு மேதைகள் தோன்றிய பூமி என்று பார்த்தோம் என்றால் அன்பான சகோதரர்களே அது புதுசுடைய பூமியில் இருந்து நிறைய அறிவாளிகள் தோன்றிருக்கிறார்கள் உதாரணமாக வரலாற்றில் நாங்கள் மறக்க முடியாத ஒரு மனிதன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அப்துல்லா ரபி அப்துல் ஜலீல் என்று சொல்லக்கூடிய அழைக்க கூடிய ஒரு விஞ்ஞானி அன்பான சகோதரர்களே இவருடைய நீங்க போய்ல பாருங்க உலகத்தில ஏழு துறையில டாக்டர் பட்டம் எடுத்து இருக்கிறார்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் பார்க்கிறோம் ஒரு துறையில தான் அவர் பிஹெச்சி ஒரு துறையில தான் டாக்டர் ஆனா இந்த ஹாமி என்று சொல்லக்கூடிய கடத்தி பூமிக்கு சொந்தக்காரர் கடத்தியனில் பிறந்த இந்த மனிதன் ஏழு துறையில டாக்டர் பட்டத்தை பெற்றிருக்கிறார் ஜாமியா இஸ்லாமியா அதாவது இருக்கக்கூடிய ஜாமீன் அகஹரில் மிக முக்கியமான ஒரு பேராசிரியாக மிக முக்கியமான பாடங்களை எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராகவும் இருக்கிறார் அண்ணா சகோதரர்களே அல்லாஹ் முன்னடியார்களே இதே போன்று எூத்தி தொண்ணூத்தி எட்டில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வப்பாசான முஸ்தபா முஷர்பா இவரது பத்தி நாங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஆனா இந்த அப்பாவுடைய பூமியில் தோன்றிய மிகப்பெரிய அறிவாளிகள் அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு தன்னுடைய நாடுக்காக அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்காக இவரிடத்தில் வேண்டுகொண்டிருக்கிறார்கள் ஏனென்று தேர்ச்சி பெற்றவராக இருந்தாரே இவர் மட்டும் அல்ல இவருடைய மாணவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் மரணித்தாலிபா சமீரா என்று சொல்லக்கூடிய பெண் உலகத்தில முதல் அணு அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுகளில் வேண்டுகொள் இருக்கிறாங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா ஒருபோதும் உதவி செய்ய மாட்டோம் நீங்கள் எதிரிகள் நாம் உங்களுக்கு ஒருபோதும் உதவ மாட்டோம் என்று சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக இந்த ரெண்டு அறிவாளிகளையும் யூதர்கள் கொலை செய்கிறார்கள் ஒரா அன்மான சகோதரே அல்லா உடனடியார்கள் என்ன சொல்றோம் என்றால் அப்பா பூமியில பிறக்க கூடிய ஒவ்வொரு பிள்ளைக்கும் அல்லாஹ் விசேஷமான ஒரு அறிவை கொடுக்கிறான் இவர்கள் அறிவில் தேர்ச்சி பெற்ற மக்கள் இன்னும் சொல்ல போனா இந்த பூமியை பற்றி அல்லாங்குடைய தூரர் சொல்லர் அலி வசல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் உலகத்தில முதல் முதல் விழாவாக அழைக்கப்படக்கூடிய பூமி என்ன மஸ்திர அப்பா அல்லாங்குடைய தூரர் செல்லர் அலி செல்லும் அவர்கள் சுமார் பதினேழு மாதங்கள் பின்னால் நன்மையை எதிர்பார்த்து நன்மையை எதிர்பார்த்து நீங்கள் சுற்றுலாக்கள் செல்வதாக இருந்தால் அடைந்து கொள்வதற்காக சுற்றுலா செல்வதாக இருந்தால் மூணு மத்திர போங்க அல்லாஹுடைய சூழல் சொன்னாங்க அதுல ஒன்று இரண்டாவது மர் நபவி மூணாவது அல்லாஹுடைய சூழர் சொன்னது மர் அப்தாவ அண்ணாவுடைய தூதர் இந்த மஸ்துடைய பிறப்பை முதலாக கட்டப்பட்ட மஸித் மசிது உல் அஃசா அண்ணா சகோதரர்களே நானும் நீங்களும் எல்லா மசிதர்களையும் பார்க்கறது போன்று இந்த மசிது அப்சாவை கருத முடியாது இந்த பைத்து மகஜிப் இந்த குதர் பூமிய நீங்களும் நினைத்துவிட முடியாது மேற்கொண்டதும் இந்த மர்ஜிது இருந்துதான் இன்னும் சொல்ல போனா அல்லாங்குடைய தூதர் சொன்னாங்க பூமி என்பதாக சொன்னாங்க நாளைக்கு மக்கள் மருக்காக எழுப்படக்கூடிய பூமி இதுதான் என்று அல்லாங்குடைய ஆச்சரியம் என்ன என்றால் வெளியாகுதல் இந்த உலகத்தில எல்லா பகுதிகளுக்கும் போவான் ஆனா மூணு இடங்களுக்கு போக முடியாது அல்லாங்குடைய தூதர் சொன்னாங்க மக்காக்குள்ள தச்ஜாலால் நுழைய முடியாது மதீனாவுக்குள் தச்ால் நுழைய முடியாது அதே இந்த ையும் நுழைய முடியாது என்று அலாமுடைய தூதர் அழகிய வசூலர் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் அன்பான சகோதரர்களே அல்லா சென்னியார்களே நாங்கள் எல்லாரும் யோசிக்கிறது என்ன எங்க விதிமுறைக்கு ஒரு ஹஜ் உள்ள எப்பயாவது தோன்றிருக்கிறார் இந்த மக்துல் அப்சாவுடைய மூவிக்கு போகணும் பைது பார்க்கணும் ஆனா எங்கட உள்ளத்துல இதை பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கம் இல்லாததால இன்றைக்கு யாருடைய உள்ளத்திலையும் மீடியாக்கள் கூட இந்த மஸிதை பற்றி பெருசாக கருதுவாங்களோ அவங்க தூரமாக்குவாங்க ஏன் இது அல்லாவாலையும் அல்லாவுடைய கூட கண்ணியப்படுத்தப்பட்ட மஸித் அன்புக்குரிய சகோதரர்களை அல்லா முன்னடியார்களே நாங்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளும் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு முன்னால பலஸ்தீன் என்று ஒரு நாடு இருக்கல்ல எங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் ஒன்று சேர்த்துதான் ஒரு தேசம் இருந்தது ஆனால் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உலக மகா முதல் யுத்தம் நடந்ததற்கு பின்னால்தான் பலஸ்தீன் என்ற ஒரு பூமி உருவாகுது பெலஸ்தீன் என்று ஒரு நாடு உருவாக்குது அன்பான சகோதரர்களை அல்லாஹு முன்னல் அறியாதே இந்த மல் அவுடைய பின்னணிய இந்த மிஸ்டரிய நாங்க எடுத்து பார்த்தோம் என்று சொன்னா மசூது அப்தாவ ஆரம்பத்தில் ஆண்டுகள் ரோமர்கள் ஆட்சி செய்து வாராங்க சுமார் ஆண்டுகள் இந்த மகிது அப்தா ரோமர்களுடைய கையில இருக்கிறது ஹபீபுல் அல்லாஹு அழகியம் அவர்களுடைய முன்னறிவிப்பின் பெயர்ல அதாவது கிறிஸ்து அறுநூத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு அமருகுல் அத்தா ரவி அல்லாஹனுடைய காலத்தில் حضرت عمر வரைக்கும் அன் கைவசம் அவர்கள் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ஆண்டுகள் ஒன்பது நூறு வருஷங்கள் முஸ்லிம்களுடைய ஆட்சிக்கு கீழ இஸ்லாமியர்களுடைய ஆட்சிக்கு கீழாக இருக்கிறது அதற்கு பின்னால் சுமார் நூறு ஆண்டுகள் கிறிஸ்தவருடைய கைக்கு மாறிவிடுகிறது கிறிஸ்தவருடைய ஆதிக்கத்துக்கு வருகிறது அந்த யுத்தத்தை தான் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் நடந்தம் தான் சிலுவை யுத்தம் இந்த சிலுவை யுத்தத்திலாகுத்தீன் அயோத் ராம அவர்கள் அல்ல அவர்களுடைய கபத பிரகாசமாக்குவனும் எப்படி அமர்வியலாகவன் இந்த மருத்துவ சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் குடிக்கிறது ீன் ஐயோ எப்படி அமர்வந்த கையில இருந்து இந்த மர்ஜி புனித பூமியை கைப்பற்றினாங்களோ இதே போல சலாபுத்தீன் ஐயோ ரஹ்மஹமுல்லா அடுத்தலாக இந்த மர்சின் அப்தாவை கிறிஸ்தவருடைய கையில் இருந்து எடுத்து இஸ்லாமியருடைய கையில் ஒப்படைக்கிறாங்க அல்லாஹ் பிரார்த்தனை செய்தாக அல்லாஹ் அதிராகிமுடைய கடைசி பகுதியில் அதாவது பதினாலாவது கடைசி பக்கங்களில் இப்ராஹிம் அலிம் செய்த பிரார்த்தனையை சொல்லியிருக்கிறான் அதே போல சுலைமான் அலைகு சலாம் கட்டிட்டு மூன்று நீ யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சிய பின்னாலே நீ யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி எனக்கு தந்திரியா அல்லா மூணாவது அவங்க கேட்கிறாங்க அனைத்து பாவங்களும் மணிக்கப்பட்டு அன்று பிறந்த பாதகனும் அவங்க எல்லா பாவத்தை மனு அல்லா என்று மூணு இந்த மூணு துாவையும் அல்லாஹ் நூறு அல்லா புரிந்து கொள்கிறார் இருந்து அவங்க ஒட்டகத்தில் பிரயாணம் செய்து வருவாங்க ஒரு மித கூட குடிக்க மாட்டாங்க இந்த பள்ளியில ரெண்டு என்பதற்காக வந்தேன் தவிர சாப்பிடணும் என்ற நோக்கத்தோட நான் வரல அந்த அளவுக்கு மகிம இந்த பெண்மயம் உள்ளத்துல இருந்துச்சு இமாம் புகார ர ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பதாவது அதிர்ஸாக பதிவு செய்திருக்கிறாங்க இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிட்டாங்க ஆனால் இது சகையான அவர்கள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பதாவது அதிர்ஸாக பதிவு செய்கிறாங்க அதற்கு மூசா அழைத்துலாம் விரும்ப அதனால எனக்கு அடித்துவிட்டார் மீண்டும் அந்தவருடைய கண் பகுதியை பழமையாக எப்படி அவருடைய கண் வடமை போன்று எப்படி இருந்துச்சோ அதே போன்று அல்லா ஆப்பிவிட்டு மீண்டும் சொல்றான் போய் சொல்லுங்க ஒரு வருடம் வாழ முடியும் சொல்லுங்கள் என்று சொன்னதோட அந்த மாணவர் மீண்டும் வருகிறார் ஏ மூசா அல்லா உங்களுக்கு இப்படி சொல்லிருக்கிறார் மூசா அழிவு சேர்க்கிறாங்க சரி நான் ஒவ்வொரு ரோமத்துக்கும் ஒரு வருடம் வாழ்ந்ததுக்கு பின்னால் என்ன நடக்கும் மவுத்து வரும் அதனால நான் ஆனா என்னுடைய பாடத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க என்னுடைய மரணிக்க வேண்டும் அப்சாவுடைய பூமியில் மௌத்தாக வேண்டும் அல்லாஹ் அதை கமல் செய்கிறான் இருப்பேன் என்று சொன்னா மூசா அழிவு சலாம் எங்க அடக்கப்பட்டாங்களோ அந்த அடத்தை நான் காட்டுவேன் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லம் அழகியம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்பான சகோதரர்களே அல்லாஹு முதலடியார்களே இந்த மக்துல் அஃசா இந்த புது பூமியுடைய சில முக்கியமான விஷயங்களை நானும் நீங்களும் தெளிவாக விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களுடைய அடுத்த ஸ்தலம் பூமி தெரியும் இப்படி எல்லாம் அறிந்து வைத்திருக்க கூடிய நாங்க மசிது அப்தாவை பத்தி என்ன விளங்கி வச்சிருக்கிறோம் நானும் நீங்களும் மஸ்து அப்சாவை பற்றி என்ற அளவுக்கு விளங்கி வச்சிருக்கிறோம் அடி அருகே இந்த மசிது எழுபத்தி நாலு மீட்டர் நீளமும் முன்னூத்தி இருபது மீட்டர் அகலமும் இடப்பரப்பு உள்ள இடம் தான் இந்த மஸ்து அப்சா பூமி அமைந்திருக்கிறது அப்சாவுடைய எல்லை பகுதிக்குள்ள அதாவது புது என்ற பூமி அதற்குள்ளைக்குள்ளே அமைக்கப்பட்டிருக்கிறது மசிது மசித் மர்வானி மசித் புரா மசித் என்று ஐந்து பள்ளி வாயில்கள் மேற்பட்ட இருக்கிறது அதிகமான அந்த கட்டப்பட்ட காய்வாள்கள் நிறைய கிணறுகள் வெட்டப்பட்டிருக்கிறது மழை பெய்ந்தால் அங்கே பாடசாலைகள் மதுசாவுடைய பூமிக்குள் இருக்கிறது இன்னும் சொல்ல போனா பதினாலு கதவுகள் பாபுகள் பாபு ரஹ்மா பாபு மஹாரிபா பாபு அதிசிலா பாபு மஜ்லித் என்று பதினாலு கலர் அன்பான சகோதரர்களே இன்றைக்கு வெப்சைட் அப்சா என்று சொன்னா அந்திருக்கும் இன்றைக்கு பாதைகள்ல கூட இன்றைக்கு புக்ஷாப் போய் மக்துல் அப்சாவுடைய திரைப்படத்தை எடுத்த சொன்னால் எனக்கு தார திரைப்படம் அந்த போட்டோ கூட எப்படி இருக்கும் கோல் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு குப்பா இது இல்ல மஸ்ஜிदुल அக்ஸா இன்னைக்கு நானும் விளங்கிருக்கிறேன் நானும் விளங்கிருக்கிறேன் இன்னைக்கு அதேகாமங்க நான் நினைக்கிறேன் அங்க மஸ்ஜிदुल அக்ஸா என்றால் இந்த கோல் கலர் குப்பா தான் மஸ்ஜிदुल அக்ஸா ಇದಕ್ಕೆ எந்த பாதிப்பும் இல்லையே இன்னைக்கு மீடியாக்கள் இன்னைக்கு மஸ்ஜிदुल அக்ஸால பிரச்சனை என்றால் என்ன சொல்றாங்க மஸ்ஜிदुल அக்ஸாக்கு சூள பூமியில தான் பிரச்சனை பள்ளிக்கு என்ற தாக்கதulum இல்ல பள்ளிக்கு என்ற அநியாயம் நடக்கတယ်னு சொல்லி அந்த கோல் கலர் குப்பத்து மருவானால் கட்டப்பட்ட ஒரு குப்பா இந்த அல்லாங்குடிய தூதர் பயணத்தை மேற்கொண்டார்கள் இதனால் அப்துல் மலைக்கு அந்த இடத்தில் ஒரு கும்பிறார்கள் அதற்கு பக்கத்தில் இருக்க கூடியது தான் சொந்தம் என்று வைத்து மகளிர் எங்களுக்கு சொந்தமான பூமி இது முஸ்லிம்களுக்கு சொந்தம் கிடையாது இது பல நூற்றாண்டுகளாக எங்களிட மூதாதியர்கள் ஆட்சி செய்த பூமி என்று ஒரு பொய்யான தகவலை முன்வைக்கிறாங்க விளங்கும் ஆயிரத்தி 135, முப்பத்தி ஐந்தாம் கிறிஸ்துக்கு பின் நூத்தி ஆண்டு ரோமர்களால உலகத்துல நாங்கள் ஹிட்லருடைய வரலாறு படுத்தி இருக்கிறோம் ஹிட்லர் பல லட்சக்கணக்கான மக்களை கொன்றான் இந்த எங்களுக்கு தெரியும் ஆனால் கொலை செஞ்சது கொலை செஞ்சாரு ஆதிக்கம் வருமோ யூதர்கள் வசிப்பாங்களோ அந்த இடத்துல பல சோதனைகள் பல கித்னாக்கள் பல சூழ்ச்சிகளை அவங்க உண்டாக்கிடுவாங்க பல நபிமார்களே கொலை செஞ்சவங்க எனக்கு யாத்தோம் இருக்கு சுமார் ஒரு வருடத்துக்கு முன்னால இதே நிம்பலுக்கு மேல யூதர்கள் என்ற அவர்களுடைய திட்டங்கள் அவர்களுடைய சூழ்ச்சிகள் அவர்களுடைய தோற்றத்தை பற்றி பேசின ஒரு யாபகம் எனக்கு இருக்குது அன்பான சகோதரர்கள் நிம்மதியாக வாழக்கூடாது ஒற்றுமையாக இருக்கக்கூடாது அதனால உலக மக்கள் மக்கள்கள் கூட முஸ்லீம்கள் மாத்திரம் அல்லாம சகோதரர்கள் கூட இந்த யூதர்கள் ஒருபோதும் தமிழ் செய்ய மாட்டாக நூற்று முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ரோமர்களால் இந்த யூர்கள் விரி அடிக்கப்படுகிறார்கள் இருந்து விரட்டி அடிக்கிறாங்க அதாவது கிறிஸ்து முன் நானூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த யூதர்கள் ஒதுக்கி வைக்கப்படுறாங்க சுமார் இரண்டாயிரூர் ஆண்டுகள் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் சுமார் இருபத்தி ஐந்து நூற்றாண்டுகள் இந்த மஸ்துல் அப்தா பூமியில யூதர்களுடைய இந்த மஸ்துல் அப்தாவுக்கு யூதர்களுடைய எந்த ஆதிக்கமும் இருக்கல்ல ஆனா முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டாம் ஆண்டு தான் இஸ்ரேல் என்ற நாடு பலஸ்தீன்க உருவாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுக்கு முன்னால நீங்க உலக வரைபடத்தை எடுத்து பார்த்தா உலகத்துல இஸ்ரேல் என்று ஒரு நாடே இருக்கல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தான் முதல் முதலாக இந்த பலஸ்தீன் பூமியில இந்த ஷாம் பிரதேசத்துல இஸ்ரேல் என்று ஒரு நாடு உருவாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த பலஸ்தீன் பூமி முழுமையாக முஸ்லீம்களுடைய கையில இருக்குது ஆயிரத்தி ஆண்டு யூஎன் ஐடி நாடு சபை இந்த ஒரு நாடு அறிமுகப்படுத்த கையில் ஒப்படைக்கிறாங்க அதற்கு பின்னால் இருந்துதான் இந்த மசிதல் வெளியாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தாக்கப்பட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அழிக்கப்பட்டாங்க இஸ்லாமியர்களுடைய தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரலாற்றுல மறக்க முடியாத ஒரு யுத்தம் ஒரு ஓ அங்க பெலஸ்தீன்ல இடம் பெறுவது இரண்டாயிரத்தி பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதினெண்டு நாங்கள் இந்த கால வரைக்கும் இன்றும் எந்த நிமிடமும் மஸ்து அக்காவது பிரச்சினைகள் நடந்து கொண்டு தான் ஏழாம் ஆண்டு ஆராய்ச்சி என்று எங்களுடைய சின்னங்கள் எங்களுடைய அதாவது சின்னங்கள் இந்த பூமிக்கு கீழால் புதைக்கப்பட்டிருக்கிறது சொல்லி மசிது அக்சாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பூமிகளை தோண்ட ஆரம்பிச்சாங்க ஆனா இவங்க தோன்றது இவங்களுடைய சின்னங்களை தேடுவதற்காக வேண்டி இந்த மூணு மசிதுல் அப்தாவையும் எதிர்ப்பதற்காக இந்த பைப்பு பூமியை இல்லாமல் ஆக்குவதற்காக புதைப்பொருள் ஆராய்ச்சி என்ற பேரில் முஸ்லிம்களுடைய இருபத்தி கிராமங்களை இந்த யூதர்கள் அழிச்சாங்க இருபத்தி எட்டு கிராமங்களை எங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடந்த யுத்தத்திலி ஒரு அணு ஆயுதத்தை வந்து விழுந்தத்தோட உட்பூண்டுகள் கூட முளைக்காத நில அளவுக்கு ரசாயனங்களை பயன்படுத்தினாங்க உலக மகா யுத்தத்துல எப்படி பயன்படுத்தப்பட்டிக்கோ அதே நுணுத்தத்தோட அரசியல் பூமியை எல்லாம் போனும் சொல்லி இப்படிப்பட்ட பல பதவிகளை செய்தார்கள் இன்னும் சொல்ல போனா இருபத்தி எட்டு கிராமத்தை அழிச்சது மட்டுமல்ல அழிச்சதற்கு பின்னால உடைந்த கற்களை எடுத்து மீண்டும் வீடுகளை யூதர்கள் கட்டுறாங்க முஸ்லிம்களுடைய வீடுகளை அழிச்சி இருபத்தி கிராமங்களை அழிச்சு மீண்டும் முஸ்லீம்களுடைய அந்த உடைந்த வீடு கற்களை எடுத்து வீடுகளை அமைத்து யூதர்களுக்கு வீடுகளை கொடுத்து என்ன சொன்னாங்க என்று சொன்னா எங்களை யூதர்கள் பழங்காலமாக பல வருடங்களாக இந்த பூமியில வசித்து வாராங்க என்று உலக நாடுகளுக்கு மீடியாக்களுக்கு முன்னால முன்வைத்தாங்க அன்போதர்களே இதுவரைக்கும் சுமார் ஐயாயிரத்தி எழுநூறு கட்டிடங்களை பலஸ்தீன் என்ற பூமியில தான் என்ற ஊரும் இருந்துச்சு இந்த யூதர்களுடைய தாக்கத்தால தான் என்ற அந்த ஊரே தனி நாடாக மாறுது இஸ்லாமிய இதை பொறுத்த முடியாமல் அடிக்கடி மக்களுக்கு மத்தியில் எங்கே இருக்கிறாங்க என்று மீடியாக்களின் மூலமாக உலக நாடுகளுக்கு வாழ்ந்த ஊ மிக முக்கியமான இமாமுகள் எழுதின ஊரு மிக முக்கியமான மதுரக்கூடிய அந்த ஊரை அந்த நாட யூதர்கள் காலம் காலமாக வருடம் வருடமாக தாக்கி கொண்டே சரி இந்த யூதர்களுடைய நோக்கம் என்ன ஏன்னு அப்சாவ முஸ்லீம்களுடைய கையில் இருந்து முழுமையாக கைப்பற்றி கேள்விப்படுறோம் மக்களின் புது பூமியில யூதர்கள் தாக்குறாங்க அடிக்கடி கொலைகள் நடத்து ஆனா யூதர்களுடைய நோக்கம் என்ன வளமையாக பிரச்சனை நடக்குது எனக்கு தெரியும் ஈராக்ல சதாங் உசைனை பிடிக்கல்ல அதனால அங்க அணு ஆயுதம் இருக்கிறாக்கு அவங்க ஆட்சிக்கு கீழால அந்த நாட கொண்டு வந்தாங்க ஒரு இஸ்லாமியர் அதாவது அவருடைய அரசியல்வாதியை பிடிக்காததால அங்கேயும் சில பிரச்சனைகளை முன்வைத்து அந்த நாட தாக்கிறாங்க இப்படி காலம் காலமாக ஒவ்வொரு நாடையும் தாக்கி கொண்டு வராவ நோக்கம் என்ன அதே போல இந்த நாடுகளை இவங்க அடைஞ்சு கொண்டது எண்ணெய் வளம் ஈராக்ல அஃபான்ல எண்ணெய் வளம் இருக்கிறதால இந்த எல்லா விஷயங்களும் நூற்றுக்கு நூறு ஆதாரபூர்வமான விஷயங்களை வைத்து தான் உங்களுக்கு முன்னால நான் பேசுகிறேன் அதே போல இந்த மகஜிது அடைந்து எதிர்பார்க்கிறாங்க இந்த மக்சிது இல்லாமல் ஆகி ஹைதல் சுலைமான் யூதர்கள் ஹைதல் சுலைமான் என்று ஒரு கோவிலை கட்ட முயற்சி செய்கிறாங்க இந்த மக்சிது அப்சா என்ற புனித பூமிய தரைமட்டமா இருக்கூடிய ஏனைய பள்ளிகளின் தரைமட்டமாக்கி அங்கே ஹைக்கல் சுலைமான் என்று ஒரு கோவில கட்ட அவங்க முடிவெடுத்த அடிச்சா வரைபடம் அதனுடைய நீங்க பார்க்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹைக்கல் சுலைமான் இந்த கோவிலை கட்டுறதுக்காக அதாவது கும்ப துசரா நான் நேரத்தில் போல அந்த பால் கலராக இருக்கக்கூடிய அந்த கும்பா நடுவில் இருபத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அந்த மக்கள் ஆண்கள் பெண்கள் காய அதே போது திட்டம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வருடத்தில் இருந்து நடக்கல அதனால குறைந்த பத்தம் இந்த குதர் பூமி மாத்திரம் அக்கா கூட இருக்கக்கூடிய இந்த தரத்தின் முழு நகரமும் ஆட்சிக்கு கீழாக வரவும் நாங்கள் எங்களுக்கு வரலாறு என்று திட்டத்தில இதுவரைக்கும் எண்பத்தி எட்டு சதவீதம் பூமி யூதர்களுடைய கையில இருக்கிறது பன்னெண்டு சதவீதம் பூமி தான் பரப்பளவுதான் இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய கையில் இருக்கிறேன் இந்த பன்னெண்டு பன்னெண்டு சதவீதம் பரப்பளவு உள்ள இந்த பூமியை தன்வசம் படுத்திக் கொள்வதற்காகத்தான் யூதர்கள் இன்று யுத்தம் செய்து கொண்டு வார்கள் இஸ்ரேலுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் பிறந்தவருடைய தலைமைக்கு கீழால்தான் இந்த எல்லா செயற்பாடும் எல்லா விஷயங்களும் இன்று வரைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அன்ப சகோதரர்களே அதே போல என்னட வரலாறு மறக்க முடியாத என்னொரு விளங்கி வச்சு கொள்ளணும் ஏன் அப்சாவில ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த ஒரு யுத்தத்தில் ஜனரல் முர்தா என்று சொல்லக்கூடிய மோசமான யூதன் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல துப்பூர் இந்த இருக்கூடிய அப்துல் மலிக்கு கட்டப்பட்ட இந்த கொடியை நட்டிட்டு பத்த வைத்தது மட்டும் அல்ல ஒரு தடை விடுக்கிறார் ஒரு வாரம் யாரும் சொல்ல முடியாது இதனால இந்த பிரச்சினை நீடிக்கக் கூடாது ஜோ நாட்டு தலை போடுங்களுக்கு பாபு ரஹ்மா பாபு மகாரிபா பாபு அதிர் பாபு சில்சிலா பாபு மஜினி சென் பதினாலு வாசல் இருக்கிறது இந்த பதினாலு கீழையும் சிறப்பையும் இந்த ஜெனரல் முர்தா என்று சொல்லக்கூடியவரு தன்னுடைய கையில வைத்திருக்கிறாரு ஜோடா நாட்டு தலையை போட்டதால அங்கிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த மத்தியில் விவகாரத்தில் பேசியதால இந்த அக்காவுடைய ஒப்படைக்கிறாங்க ஆனா இந்த பதினாலு வாசல்ல பதிமூணு வாசலுடைய கீழ் பதிமூணு வாசலுடைய சிறப்ப மாத்திரமே யூதர்கள் ஒப்படைத்தாங்க ஒரு கதவுடைய சிறப்ப இன்றும் யூதர்கள் கையில ஒருபு மகாரிபா என்ற அந்த பதவியுடைய சிறப்பு மாத்திரம் இன்று வரைக்கும் கையில் இருக்கிறது அன்பான சகோதரர்கள் அதே போல அவங்க புராக் வாகனத்தில் பயணத்தை மேற்கொண்டாங்க அமலும் கிடையாது சில யூதர்கள் கடைசியில் போய் அந்த தலையை முட்டிடுவா கேட்பாங்க தலையை அடித்து கொண்டு கேட்பாங்க ஒரு புனித செவராக இன்னும் சொல்ல போனா தான் இந்த இந்த இதைவிட கவலையான விஷயம் என்னென்றா சொந்த நாட்டில் வாழக்கூடிய அந்த கடத்தின் மக்கள் அந்த இஸ்லாமியர்கள் அந்த முஜாஹிதீன்களுக்கு கூட மத்துள் அப்சாக்குள்ள நுழைய முடியாது நாங்க எல்லாம் ஜும்மாக்கு நினைச்ச நேரத்துக்கு வாரோம் பன்னெண்டு மணிக்கும் வாரோம் பன்னெண்டரைக்கும் வாரம் இமாம் கட்டக்கூடிய நேரத்திலே வாரம் எல்லாம் திறக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அப்தாக்குமா போறதாக இருந்தால் நாற்பது வயசை தாண்டி போனோம் நாற்பது வயசுக்கு கீழ் உள்ள வாலிபர்கள் ஜும்மாக்கு போக முடியாது பெண்கள் ஜும்மாக்கு வர முடியாது நாற்பது வயசு தப்பால் உள்ள அந்த வயோதிப்பர்கள் மாத்திரம்தான் ஜும்மாக்கு வர முடியும் அதுவும் அந்த குறிப்பிட்ட நேரம் நான் நினைக்கிறேன் பத்து மணியில இருந்து மணி வரைக்கும் இரண்டு மணியில இருந்து வரைக்கும் நேரம் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அமல் செய்ய முடியும் இன்னும் சொல்ல போனா அன்பான சகோதரர்களே அல்லாஹ் நல்லே இந்த மசது நிச்சயமாக இஸ்லாமியர்களுடைய கையில மீண்டும் வரும் இந்த மபி நானும் நீங்களும் கொஞ்சம் கூட கவலைப்படல சொன்னா நாளை ாம நிச்சயமாக அல்லா ஒரு இஸ்லாமியரிடமும் கேட்பார் இந்த மசிதல் அப்சாவை பாதுகாக்க நீங்க என்ன செஞ்சீங்க எங்களால போய் யுத்தம் செய்ய முடியாது அதனால எங்களால் செய்ய முடியுமான ஒரே ஒரு லேசான வேலை அல்லாவிடம் பிரார்த்தனை செய்ய முடியும் இந்த அவள் அக்காவுக்காக வேண்டிய அந்த பலஸ்தீன் அந்த கர்ஜா பூமிக்காக அதே போன்று அந்த இஸ்லாமியர்களுக்காக அந்த சுகதாக்களுக்காக நாங்கள் செய்ய முடியுமான லேசான ஒரு வேலை அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்ய முடியும் அகில இலங்கை ஜென்மியல் வளமாக கூட வேண்டுகோள் விடுத்திருக்கிற மாதத்துலூமி கையில் மீண்டும் ஒப்படைக்கப்பட முஸ்லீம்கள் மீண்டும் அந்த பள்ளி அமல் செய்யும் என்பதற்காக நீங்க இளைஞர் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன் எங்க கையில ஆயுதம் பலம் ஆட்சி அதிகாரம் எது இருந்தாலும் சரி ரப்பூடைய நாட்டம் இல்லை என்றா ரூ உதவி இல்லை என்றா எங்களோட உள்ள எலாஸ் இல்லை என்றா ஒரு போதும் வெற்றி வராது எங்களுக்கு தெரியும் ஐநூல் ஜாலுத் என்ற யுத்தம் நடக்குது அதாவது ீன் என்று சொல்ல ஒரு வீரர் இஸ்லாமிய வீரர் சாத்தாரியங்களுக்கு எதிராக அதாவது பலஸ்தீன் பூமியில சாத்தாரிங்களுக்கு எதிராக ஐனு ஐனுல் ஜாலுட் என்று ஒரு யுத்தம் ஒரு வார் நடக்குது இந்த யுத்த யுத்தத்துல முஸ்லீம்கள கையில எல்லா ஆயுதமும் இருக்குது எல்லா வெப்பன்ஸும் இருக்குது இப்ப சைபுதீன் இந்த சுல்தான் சைபுதீன் யுத்தம் செய்ய போறோம் எங்க கையில எல்லா வெப்பன்ஸும் இருக்குது எல்லா ஆயுதம் இருக்குது ஆனா சைபுதீன் சுல்தான் எல்லாம் இருந்தாலும் எங்களுக்கு வெற்றி கிடைக்காது ஒரே ஒரு ஆயுதம் இருக்குது அந்த ஆயுதத்தை மாத்திரம் நாங்க எடுக்கல அந்த ஆயுதம் தான் இன்றைய நாள் சந்தர்ப்ப சகோதரர்களே அல்லா மக்கா எப்படி புனித பூமியோ மசிது நபதி புனித பூமியோ இதே தான் இஸ்லாமியர்களுடைய மூணாவது புனித பூமி இது மசிது பாதுகாத்து அவர்களுடைய திட்டங்கள் நபிகள் நாயகம் செல்லும் அவர்களுடைய கையை